الحمد لله نحمده ونصلي ونسلم على رسول كريم مبا سيقول سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر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 وفل عليكم اللهم سبحانه وتعالى ورونك ورطاهم صلاة سلام إذن نبيه محمد صلى الله عليه وسلم ورغم بيهم النار الواتقي ولمري يلي أنه ونوار ينفر ننبيه ولذك لي الله ولي رضا بي ترفي أي صندوسة عنه غنداء صحابك الثابعون قلب முஸ்லிம்கள் மூவியங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக கருதை நிறைவேற்றுவதற்காக அல்பாஹின் வேட்டில் நின்று கொண்டிருக்கும் அல்வாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அசுஆத்த எமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு அப்படியே அல்பாவுடைய கட்டளை மதித்து ஏற்றி நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோக்கிறானோ அப்படியாக இருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தகுந்த அடியையும் உங்களையும் நான் தகுவாவின் மூலம் வசை செய்து கொள்கிறேன் திருத்தும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாம் ஆண்டில் கடமை நிறைவேற்றதற்காக நாம் கூடியிருக்கிறோம் மாதத்தின் தலைப்பறை பார்க்கின்ற தினத்தில் புனிதமான துல்ஹாவுடைய மாதத்தை ஆர்வத்துடனும் ஆசையுடனும் எதிர்பார்க்கவண்ணம் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே நேரடியாக நான் விட எட்டு வருகிறேன் ஓதினாக்கியம் செய்கிறான் அல்லாஹ் பண்ணுவது என்றால் பெருமதியான ஒன்றாக இருக்க வேண்டும் மீது சத்தியம் ஆகும் நேரம் சுகவுடைய நேரம் காலை நேரத்தின் மீது சத்தியமாக அதனால தான் அருசலர் அருசலர் அவர்கள் வேறொரு அடிப்படை சொன்னார்கள் உம்மூரிகம் காலை நேரத்தில் வரக்க செய்யப்பட்டுள்ளது காலை நேரம் சூரியன் உதிக்க முந்த எல்லா விடத்திலும் வரக்கூட விவாதத்தில் வரக்க அதில் உள்ள பேச்சில் பறக்க அதில் செய்கின்ற வியாபாரத்தில் பறக்க அதில் செய்கின்ற திக்கரில் பறக்க அதில் செய்கின்ற எல்லா அமல்களிலும் ஒரு பறக்கத்தை பார்க்கலாம் அதனால்தான் நல்லா சத்தியம் செய்கிறான் நேரத்தின் மீது சத்தியமாக ஒலையாளி நாஷர் பத்து இரவுகள் பத்து நாட்கள் என்ன பத்து நாட்கள் அதுதான் துர்ஹிஜாவுடைய துறை கண்ட நாள் முதல் பெருள் முடிகின்ற அந்த நாள் வரை பத்து நாட்கள் மீது சத்தியமாக தொலையாளி நாள் ஒசை இரட்டை நாள் ஒற்றை நாள்வத்து சிங்கிள் அடுத்து டபுள் இரட்டை எது பெருநாளுடைய தினம் ஒற்றைப்படை ஒன்பதாவது நாள் அரபாவுடைய தினம் பெருள்னத்தின் மீது சத்தியமாக அரபா தினத்தின் மீது சத்தியமாக என்று அல்ல சத்தியம் செய்து கண்ணியப்படுத்திய நாட்களை நாம் சில மனிதங்களில் கண்டால் சந்திக்க இருக்கிறோம் ஹதீர் ஒன்றை சொன்னேன் என்ன ஹதீர் நாங்கின் ஐயா எந்த நாட்களும் கிடையாது நல்ல அமல்கள் செய்வதில் மிக விருப்பமான நாட்கள் இந்த துல் ஹைஜாவுடைய நாட்களை விட வேறு தினங்கள் கிடையாது ஒரு கேள்வி வரும் துல்ஹைஜாவுடைய பத்து நாள் சிறந்ததா ரகானுடைய கலைக்கு பத்து சிறந்ததா ஒரு கேள்வி கிமாங்கள் சிறப்புகளை ஆய்வு செய்து நமக்கு தருகின்றால் முடிவென்ன இரவுகளிலும் சிறந்தது ரமதானுடைய இறுதி பத்து இரவுகள் அது நைட் இது பகல் இரண்டும் சிறப்புக்குரியது எனது அந்த சந்தேகமும் நீங்க விடும்யமானவர்களே இந்த பத்து தினங்களில் என்னென்ன அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்ன என்ற விடயத்தை முன்வைத்தால் பிரயோசனமாக இருக்கும் மகந்த சொன்ன சொல்ல சொன்ன அதிகமாக செய்ய சொன்ன எல்லோராலும் முடியும் எல்லோராலும் சொல்ல முடியாது சில பெண்களின் சில கட்டங்களில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பெண்களுக்கு முடியுமானும் வாகனத்தில் டிரைவ் பண்ணும் பொழுதும் சமையல் அறையிலே சமைக்கும் அது பதாரிலே வியாபாரம் செய்யும் பொழுதும் அது தூக்கம் பரம்பரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதாவது வேலைகள்னதில் பாடமான்தான் இந்த காலத்தில் அதிகமாக செய்ய வேண்டியது சொல்கையில் பேணுதல் குரான் திலாபத்தில் பேணுதல் சிக்கலில் பேணுதல் சதகாவில் பேணுதல் எல்லாமே அது அமலு சாலைகள் வந்திருக்கிறது என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கிறதோ அல்லாவுக்கும் மிக பிடிக்கும் இந்த நாட்களில் செய்வது மிக விரும்புவான் ான்வத்தான்தும்ார்த்தளும்ன்னதான் இது யாருத்தான் செய்ய முடியாது இதை எப்படி அவர் செய்தார்க்கு தெரியுமா மிக முக்கியமான இரண்டு சகாபாக்கள் முஹத்திபீன் முஹதி லீடர் அபுஹரின் அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் நூற்றுக்கு நூறு வீரம் ஒவ்வொன்றாக தேடி பின்பற்றுகின்ற ஒரு சகாபிதான் அப்துல்லான் எந்த அளவு பின்பற்றுகிறார்கள் என்றால் ஒரு தகவலை பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் தலையை குணித்தார்கள் அந்த இடத்தில் தலையை குளிக்க தேவையில்லை எந்த விதமான கிளப்பும் கிடையாது எந்த விதமான மரங்களுடைய பிராஞ்சஸும் கிடையாது எந்த விதமான கூறையும் கிடையாது தலையை குணிக்க தேவையே இல்லை ஒன்றுமே கிடையாது அந்த இடத்தில் தலையை குணித்தார்கள் என்ன இந்த தலையை குணித்து செல்கிறீர்கள் தலையை வளைத்து செல்கிறீர்கள் இந்த இடத்தில் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துக்கு கீழாக நபி சொல்லி சொல்லம் போகின்ற பொழுது தலையை குளித்தார்கள் இந்த நேரத்தில் இந்த நாளில் மரம் இல்லை நபி சொல்லி சொல்லம் ஒரு மரம் இருக்கின்ற பொழுது குனித்தார்களே அதை நான் குணிக்கிறது அந்த அளவு பல பண்ணியவர்கள் பெருவருடைய அமர் மன்னர்கள இந்த துல் ஹைஜாவுடைய நாட்களிலும் அது ஹண்ட்ரட் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்த இடம் முஸ்லீம்களுடைய சூழல் இடத்தை இந்த வேண்டும் சவுண்டை அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும் சத்தமாக இந்த தனிப்பட்ட முறையில் அரபாவுடைய கூட்டானுடைய பெற கண்டதிலிருந்து தனிப்பட்ட முறையில் இன்ஃபிராதியாக தனிமையாக சக்பீருடைய நேரம் ஆரம்பித்து விடும் எனவே அதிகமாக மக்கள் அந்த சத்தத்தை கேட்டு அவர்களோடு சேர்ந்து தக்பீர் சொல்வார்களா பசாரில் பதாரில் திக்கர் செய்த சமூகம் அது இன்று மசிதில் கூட திக்கருக்கு நேரம் இல்லாத சமூகம் நாம் தொழுகைக்கு பின்னால் செய்கின்ற திக்கரை கூட செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லாத அளவு பிசி சதாந்திருத்த விட தொழுகைக்கு பின்னால் தென்னிய மாணவர்களே எனவே எந்த நாளில் இந்த நாளில் விசேஷமாக அடுத்தது கண்ணிய மாணவர்களே தினம் நாம் ஒன்பதாவது நாள் தான் அரப்பா அரப்பா மைதானம் எப்பொழுதும் அரபாவுடைய தினமாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஒற்றை நாள் ஒவ்வொருவரும் துறையை கண்டு அவருக்கு வருகின்ற ஒன்பதாவது நாள் இதுதான் இவங்களுடைய அய்வு முடிவு அரபாவுடைய தினத்திலே தனித்திறப்பு அல்வா பிரவேஷ் பண்ணிருக்கிறான் கண்ணியமான நாள் அந்த நாளுக்கு மிகச்சிறந்த நாள் கண்ணியமான நாள்மான நாள்ரபாவுடைய நாளையும் ஏனட்டு நாட்களையும் சேர்த்த ஒன்பது நாள் நோன்பு ஹதீஸில் அறிவிப்பாளர் வரிசையில் கொஞ்சம் விலகிடம் இருந்தாலும் சிறப்பு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எனவே அந்த சிறப்பை நாம் ஆதரவு வைத்து செய்யலாம் அதிர்வர்கள் ஒரு நானுடைய நோன்பு ஒரு வருடத்துடைய நோன்பு கோப்பாகும் அங்காவிடத்திலே ஆதரவு வைக்கிறேன் நன்றி எதிர்பார்க்கிறேன் இந்த வருடம் அதாவது பிடித்திருக்கின்ற இஸ்லாமிக் கலண்டரிலே ஹிஜய் ஆண்டுகளில் கடைசி மாதம் கடைசி மாதம் பன்னிரெண்டாவது மாதம் மகரித்து வருடத்துக்குரிய நோன்பு எல்லோரும் வைராக்கியம் வைப்போம் மனதிலே இம்மத்து வைப்போம் உறுதி கொள்வோம் இந்த ஒன்பது நாள் நான் பிடிப்பேன் முடியாத பொழுது அரப்பாவுடைய தினம் எனக்கு நோன்பு மிஸ் ஆகக்கூடாது சிறப்பை அடைவோம் அடுத்ததாக கண்ணியமானுடைய எல்லாம் சுருக்கமாக முன்வைக்க வேண்டும் சந்தோஷமான தினம் மகிழ்ச்சியான தினம் நிறுவர்கள் ஐயா வசூரும் சாப்பாடு குடிப்பு இரண்டுக்கும் உரிய தினம் சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிட வேண்டும் எல்லோரும் குடிக்க வேண்டும் எல்லோரும் பருக வேண்டும் எல்லோருமே வயிறு நிறைத்து வாழ வேண்டும் வச்சுரும் நான்கு தினங்களை வச்சிடும் ஒரு தலைப்பு பல ரிசர்ச்சுகள் பல ஆர்டிக்கல்கள் பூர்த்தியாக படித்து சேராத எழுத்தாளர்களுடைய சில அவர்கள் நினைத்ததுதான் தீன் அவர்கள் பேசுவதுதான் மார்க்கம் என்ற யாருக்கும் கட்டுப்படாத யாரையும் மதிக்காத அப்படி நபர்களுடைய பல ஆர்டிக்கல்களை பல வயசு கிளிப்புகளை பல விடயங்களை நீங்கள் பார்த்து ஒரு பிழப்பத்தில் இருப்பீர்கள் கண்ணியமானவர்களே உதகையாவுடைய நோக்கம் என்ன உதகையாவில் என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் சில மதங்களுடைய சம்பிரதாயம் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் தேங்காயை உடைப்பார்கள் அந்த தேங்காய் கறிக்கட்டைக்கு போவார் தேங்காய் உடைப்பார்கள் அது புஷ்பிடித்து அது பழுதாகி அது குப்பை தொட்டிக்கு போவோம் நாம் இருக்கின்ற வேஸ்டேஜ் தான் கஷ்மீரில் போகும் மற்ற எல்லாமே இஸ்லாம் இருக்கிறது பணம் பேசலாம் இந்த காலம் இவ்வளவு பாதிக்கப்பட்ட காலம் அதுக்கு தாராளமாக உதவி செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் இன்னும் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மறக்கவில்லை அதுக்கு வேறு பணம் அதுக்கு வேறு பணம் நேரடியாக சொல்கிறேன் அதுதான் எல்லோருக்கும் போய் சேருகின்ற அமைப்பில் ஒவ்வொரு ஊரிலும் செய்யப்பட வேண்டும் தனித்தனியாக கொடுப்பது நம்முடைய வசதி கேட்டவர் அனுமதிதான் என்றாலும் உதாரணம் சொல்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு பத்து பார்சல்கள் இருபது பார்சல்கள் வரும் இது மாமாவுடைய குடும்பத்துக்குள்ள கொடுப்போம் நண்பர்களுக்கு கொடுப்போம் கவனிப்போம் தவறில்லை கொடுக்கத்தான் வேண்டும் நீங்கள் உண்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்கள் நேரடியாக ஏழைகள் சொன்னவுடைய இவ்ளோ அதிகமாக மிருகங்கள் அறுக்கப்படுகின்றன உண்மை சொல்கிறேன் கிடைக்கிறது என்று கிடைக்க வேண்டிய ஏழைகளுக்கு ஒரு கிலோ இறைச்சி கிடைக்காத குருபாடு நமது நாட்டில் நடந்திருக்கிறது அதற்கு ஒரு கிலோ கிடைக்கவில்லை நான் யோசிக்கிறோம் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அதற்கு செலவழிக்க வேண்டும் இந்த குறுபானை விட வேண்டும் ஒரு அமலை விட்டு இன்னும் ஒரு அமலை செய்வது இஸ்லாம் அல்ல அது அது வேறு இது வேறு அது வேறு இது வேறு வசதி உள்ளவர்கள் அது இஸ்லாம் அது வேறு செலவுக்கு நம்முடைய ஏனைய யாரும் தவறா இருக்கக்கூடாது ஏனைய பாவமான செலவுளுக்கு செலவழிக்கின்ற பணத்தை எடுத்து இந்த ஏழைகள் இந்த விதவைகளுடைய பேசுற விஷயங்களை கொடுக்கலாம் ஐயா சொறும் எல்லோரும் சாப்பிட வேண்டும் எல்லோரும் அப்படியா என் ஆட்கள் இன்னும் ஒரு கருத்தை நான் சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறீர்களோ தெரியாது ஆனால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எங்களிடம் நேரடியாக கிடைத்த தகவல்கள் சதுர சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா சதுர அல்லது சொல் சொல்ல வேண்டியவர்களிடம் ஒரு கிழமைதான் அந்த வாரம் தான் எங்களுடைய வீட்டில் இறைச்சி சமைப்பது வாழ்க்கையில் எங்களுடைய வீட்டில் இறைச்சி சாப்பிடுவது இந்த நாளின் ஏன் தனியமாக உள்ளே சாலையில் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு கொடுப்பதற்கு ஒரு கேட்டி ருபீஸ் பன் வாங்க வசதி குடும்பம் டூ ஹண்ட்ரட் குடிச்சு வாங்கும் எப்படி மட்டன் வாங்கும் எப்படி சிக்கன் வாங்கும் சில வீட்டுடைய கரியே அவர்களுடைய வீட்டு வாசலில் இருக்கின்ற முருங்கை அகத்தி இலையும் தான் இலங்கை திருநாட்டை குரூபானிய விட்டுவிடுங்கள் எவ்வளவு செலவாகும் ஒரு மாணவன் என்றால் ஏழு பேர் சேர்ந்தால் எவ்வளவு செலவாகும் என்றாலே இதை இல்லாமல் ஆக்கிவிட்டால் கொடுக்க போகிறோம் என்றால் நம்முடைய நன்மையை நாம் லெஸ் பண்ணுகிறோம் நம்முடைய நன்மையை நாம் லெஸ் பண்ணிக்கொடுக்கிறோம் அதுவே இது வேறு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செலவு ஒரு லார்களை பண்ணுகின்ற வேலை செய்வது தவறு என்பதை தெளிவாக சொல்லவிடுகிறோம் எனவே கூறுபான் எப்படி சிறப்பு அதில் இருக்கின்ற ஒரு முடியை கூட ஒரு ரோபத்தை கூட மீதாக்காமல் நமக்கு நம்முடைய மீசானில் இருப்பான் எப்படி பாத்தியம் நாம் வீசுகிறோம் அனுப்புகிறோம் நம்முடைய அந்த இவரு கண்ட ஒரு டிகிரி இவருக்குரிய அந்த ஏராளமாக இருக்கிறது அது நிறுவன ரீதியாக செய்யலாம் செய்யலாம் யாரு செய்தாலும் வீடியோ போட்டோ இந்த காலத்தில் காலத்துக்கு தகு முழுமையாக அவாய்ட் பண்ணுவது நான் சொல்லுகிறேன் தனிப்பட்ட முறையில் எடுப்பது வேறு விடயம் பப்ளிக்கான குரூப்ஸ் தயவு செய்து கூட வேண்டாம் கூட வேண்டாம் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டும் என்ற அவசியம் யாரு ஏன் ஒரு பேஸ்புக்கில் இசு ஆகிய ஒரு பேஸ்புக்கில் இஷு ஆகிய வீடியோவால் போட்டோவால் ஒரு ஆட்டிக்க இன்னும் இருக்கிறார்கள் யாரோ அனுப்பியது யாரோ அனுப்பியது எனவே இந்த விடையை நீங்கள் விளங்க வேண்டிய உலக வழிகாட்டுவார்கள் முத்தொழுமா அதற்கு கட்டுப்படுவோம் நான் சொல்ல வருவது உதகையாவை இந்த முறை கொடுக்க மாட்டேன் என்று நீயத்து வைத்தவர்கள் இப்பொழுது நான் கொடுத்தேன் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் ஏராளம் நான் முக்கியமான உடையங்களை சொல்லிவிட்டேன் முக்கியம் இல்லையா நான் டோக்கியமெண்ட்ரிக்கு அதே போன்று தேவைக்கு அவசியத்துக்கு பிடிக்கலாம் அதை வைத்து நாம் தேரின் புகலின்கும் அல்ல அந்த அந்த அந்த டோக்கியமெண்டர்கள் உங்களுடைய அல்லாவுக்காக என்ற எண்ணமும் தக்குவாவும் போய் சேரும் நீயத்து தான் போகும் அது எயித்துக்கள் கொண்டு வருவோம் இந்த நீயத்து போய் சரியாக சேர்ந்தால்தான் எனவே சதாஸ் இப்ராஹிம் மலேஸ்வர பற்றி பேசுகின்ற மாதம் அவர்களுடைய இன்னும் ஒன்று இந்த விடயத்தில் முக்கியமான ஒரு பதிவு முக்கியமான அமல் தெரியுமா இப்ராஹிம் அலேஸ் மகனை கூட அறுப்பதற்கு தயாராக அந்த இடத்தை நிறைப்பதற்காக சொருக்கத்திலிருந்து ஆட்டை கொடுத்தான் அவ்வளவு முக்கியமான அமல் நீங்கள் வைத்த நீயத்தை நீங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டாம் இதோ இந்த ஆட்டை அருங்கள் என்று அல்ல சொருக்கத்திலிருந்து ஆடு கொடுத்து அறுக்க சொல்லாமல் இதைவிடக் கூடாது அடுத்தது கண்ணியமான அறுப்பவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒரு அவேர்னஸ் புரோகம் அவசியம் இவர்கள் தான் நம்முடைய எல்லா சட்டங்களுக்கும் இறுக்கத்துக்கு காரணம் வியாபாரிகள் அறுப்பவர்கள் அனிமல் ரைட்ஸ் இஸ்லாத்தில் பேசப்பட்டிருக்கிறது நம்மை நமக்கு ஹியூமன் ரைட்ஸையும் என்னும் ரெட் கிராஸும் சொல்ல தேவையில்லை எனக்கு நேரம் இடம் கொடுக்காது எப்படிப்பட்ட அனிமல்களுடைய பேர் ஆறு சூறாக்கள் சுருக்கமா சொல்லுகிறேன் பக்கரா மாடு ஆடு மாடு ஒட்டரை யானை அதே நம்மில் எறும்பு நகல் தேன் தேன்பூச்சி அதே போன்று ஆதி சூறாவிலே கண்ணியமான குதிரையுடைய சிறப்புகள் எல்லாமே குதிரையை பற்றி அதுதான் பிரவேஷ் பண்ணை வேகம் அவடக்கூடியது என்றே குரானில் சூறாவை பதிந்து எறும்பு பேசிய வேடை குரானிலே அல்லா ஓதி அதை ஓதை சொல்லி நன்மை தருகிறான் எறும்பு பேசியது மலை தேடி செல்வதற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி எண்ணுந்திருக்கிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்றவர் வந்து இருக்கிறது மலை தேடி setSearchவதற்காக ग्राउंडக்கு போகிறார்கள் பாலைவனத்துக்கு போகிறார்கள் மக்களே எல்லாம் கூடி கொண்டு தௌபாவுடன் அலைகளுடன் দোয়াவுடன் பஞ்சமர்மை மலை இல்லை சவுண்ட் வந்து கேக்குறதே ஒரு வாய்ஸ் சேக்கறது ஒரு குரல் காது கொடுத்து போய் போகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சாத்தியம் தெரியும் பார்த்தால் ஓர் எறும்பு நான் அது கால்களை மேலே போட்டுக் கொண்டு துவாவை ஓடுகிறது அல்லாசபின் எங்களுக்கும் தண்ணீர் எறும்பு துவா செய்கிறது இன்னும் சுழி மாதிரி தான் துவாவை ஆரம்பிக்கவில்லை சௌபாவை ஆரம்பிக்கவில்லை ஆரம்பிக்கவில்லை இஸ்தி ஆரம்பிக்கவில்லை இறம்புடைய துவாவை கேட்டுவிட்டு உடனே சொன்னார்கள் ால் நிச்சயம் மழை பெய்யும் எறும்புடைய துவாவால் உலகத்துக்கு அல்ல மலையை கொடுத்தான் எறும்புடிய துவாவை கபுள் செய்து வறுமையை இல்லாமல் ஆக்கினான் பஞ்சத்தை இல்லாமல் ஆக்கினான் எறும்பை அவ்வளவு அந்தளவு அரிக்கிறான் ஒரு நபி எறும்பை எரித்தார்கள் நான் சொல்லுகின்ற விடயம் எறும்பை நகம் அறுப்பதில்லை எறும்புக்கே இந்த உரை சென்றால் ஆற்றுக்கும் மாட்டுக்கும் ஒத்தகத்துக்கும் எவ்வளவு ரயில் எறும்பு எரித்தார்கள் நெருப்பார் அல்ல எச்சரித்தால் எப்படி அறிக்க முடியும் ஒருள் எறும்பு ஓரெரும்பு உங்களை பூத்தியதால் எறும்பு இனத்தை எப்படி எரிக்க முடியும் எச்சரிக்கை ஒரு சகாபி எரித்தார் நவியோர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் நெருப்பார் தண்டனை ஒருத்தகத்துடைய புழரி பக்கத்தை தழவிக்கொண்டு நபியர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் அதுகின்ற பிள்ளை தலையை தரவுவது போன்று புழரியை தருவது போன்று முதுகை தளவுவது போன்று அப்படியே பேசிவிட்டு உங்களுக்கு தெரியாது என்னோட பேசுகிறது தெளிவான பேசியது கண்ணியமன சொன்னியவர்கள் இந்த வாய் பேச முடியாத மிருகங்களுடைய விடயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொந்தமாக தான் கந்திருக்கிறான் இதற்கு நீ வேலை வாங்குகிறாயாம் நீ சரியான முறையிலே தேடி போடுவதில் ஒரு ஆட்டில் ஒரு மாட்டில் ஐயாயிரம் தொடக்க முப்பதாயிரம் வரைக்கும் ஆடு நாற்பத்தஞ்சு ஆயிரம் ஐம்பது வியாபாரம் அல்ல இதுக்கு நாம் செய்கின்ற உதவி இரண்டு மடங்கு மூன்று மடங்கு லாபம் வைத்தால் வாங்குவார்கள் தானே என்று வியாபாரத்திற்காக கட்டி போடுகிறார்கள் அந்த கயிற்சி நிலத்தில் அதற்கு வாயு வைக்க முடியாத அளவு கட்டையான ஷோட்டான கயிறு நூறு நூற்றி ரூபாய்க்கு கயிறு வாங்க பஞ்சம் பதினையாயிரம் இருபது முப்பதாயிரம் ரூபாய் லாபம் புள்ளு பஞ்சம் இஸ்லாம் மனிதர்களுக்கு எப்படி சம உரிமைப்படுத்திருக்கிறது மிருகங்களை மதித்திருக்கிறது மிருகங்களை மதித்திருக்கிறது மூன்று நிகழ்வுகளை கண்டுபிடிக்கிறேன் அதிசய சுருக்கமாக சொல்ல வேண்டும் அதுக்கு முன்னால் ஒவ்வொரு விடயத்தை சரியாக முறையாக உபகாரமாக செய்வதை கடமையாக நீங்கள் பண்ணலாம் ஒரு மிருகத்தை ஏதோ ஒரு தேவை கொள்ளலாம் அழகாக முறையாக சரியாக கொள்ளுங்கள் இந்த அதித்துடைய விளக்கத்தை உளமாக்கலை வைத்து அறுக்கின்ற ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது மாடுகளை வயிற்றிலும் அங்கு மிங்கும் குத்தி ஓட்டை போட்டு துவாரமிட்டு இரத்தத்தை அவசரமாக ஓடச் செய்து தித்திருக்கின்ற அறுக்கின்றவர்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் தைப்பது நம்முடைய பொறுப்பு அந்த பாவத்துக்கு அவர்கள் ஆளாகுவது போன்ற அந்த பொறுப்பானுடைய உரிமையாளரும் ஆளாகுவார் விளப்பம் இல்லாதவர்களை பணத்திற்காக மாத்திரம் அறுக்கை எடுத்தார் யார் ஒரு மிருகத்துக்கு சித்தரவதை செய்வார் வண்ணஸ்தரத்தில் அயவான் சித்தரவதை செய்வார் அநியாயம் செய்வார் நோயினை செய்வாரோ அதற்கு தொந்தரவு கொடுப்பாரோ அல்லா அவருக்கு அதே கடுமையான தண்டனை கொடுப்பான் ஹதீர் ஹதீர் எச்சரிக்கை அழகாருங்கள் என்பதற்காக இரத்தங்கள் வழியாக அங்கு மிக குத்த வேண்டாம் சித்திரவரை அந்த குர்பானில் வரகம் இருக்காது நன்மையிலும் இருக்காது சரி விடையே இந்த அறுவை முறைதான் சரியான முறை என்று நடைகள் இஸ்லாமியர்கள் அப்படியே ஜூஸ் ஆக்கிவிடும் என்ன சொல்லுறார்கள் அந்த கரைந்தவுடன் அந்த வருத்தம் விளங்காது அந்த கண்ணுடைய வருக்க வைப்பது வருஷம் அடிக்கும்பு அப்படியே நிறுத்தி குடித்துக் கொள்வார்கள் வெட்டுவார்கள் கண்டிருப்பும் பார்த்திருப்பும் கேள்விப்பட்டிருப்போம் இதுவரை ஒவ்வொரு மத முறையில் தங்க தொங்க போட்டு அடிப்பார்கள் தடியால் வருல்வது சரியாகத்தான் இருக்கும் இப்படி இருக்கிறது மூணு சம்பவம் அபிமனம் நடக்க சம்பவம் ஒன்று சிறிய சம்பவம் முடித்திருக்கம் முக்கியமான சகாதி கிறிஸ்டன் இருந்து சார்ந்து கொண்டவர் முக்கியமான சகாஷன் அவர் சாப்பிடும் பொழுது வீட்டிலேனிலே போகின்ற எறும்புண்டுகளை போடுவாராம் போட்டுவிட்டு மக்களுக்கு ஒரு எறும்பு எங்களோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு நேர்வெரு எங்களுடைய பக்கத்தில் எங்க வீடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு படைப்பு அந்த எறும்புக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேன் இஸ்லாம் ரஹத்து ஷெயராஜு ரஹமது இஸ்லாமிக் லோவில மிக பாண்டித்தியப்பட்டவர்கள் பாதையில் போகின்ற பொழுது அவருடைய ஹாதிம்கள் அவருடைய சேவன்மார்கள் ஊழியர்கள் நாயொன்று பக்கத்தால் வரும் நாயை விரட்டி இருக்கிறார்கள் நாயை விரட்டி இருக்கிறார்கள் அவர்கள் போவதற்கு அதனால்தான் நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு விபச்சாரி சொர்க்கம் போனார் நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சாரி சொர்க்கம் போனார் பூனைக்கு சாப்பாடு கொடுக்காதி நரகம் போனா நாய் அசுத்தமானது ஏழு தடவை கழுக வேண்டும் ஒரு தடவை மண்ணை போட வேண்டும் நாய் அசுத்தம் நாயோடு சம்பந்தப்பட்டது அது ஒரு அல்லாவுடைய படைப்பு ஜீவராசி அதுக்கு நாம் நாய்க்கு தண்ணி கொடுத்து நாய் போன்ற ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் விபச்சாரி சுரங்கத்துக்கு போனால் பாதத்திலே கழித்த வணக்கசாரி தக்குவாதாரி வலியத்துள்ளா இறை நேச கேள்வி சூழையோடு ரிலேஷன்ஷிப்பிலே இருந்தபடி நரகத்தில் கண்டே நாயை கொண்டு சொற்கும் போகலாம் கண்யா செய்து நகரமும் போகலாம் இஸ்லாம் இறுதி ஆண்டிகள் ஐந்தாவது களிப்பாடு ஆட்சியில் ஒரு நம்முடைய ஒரு உளவுத்துறை என்று சொல்லலாம் பாதுகாப்பு படை என்றால் ஒரு ரகசியமான பாதுகாப்பு படை ஒன்றை நியமிப்பாராம் குதிரைகளை ஓட்டுகின்ற பொழுது குதிரை வண்டிகளிலே கழுதைகளிலே மிருகங்களிலே ஒட்டகங்களிலே போகின்ற பொழுது குதிரைகளுக்கு தட்டுகின்ற அந்த கம்பில் குதிரைகளை குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் அந்த கழுதைகளுக்கும் அந்த மாடுகளுக்கும் வருத்தம் வருகின்ற ஏதாவது ஏதாவது இரும்பு ஏதாவது கம்பி அந்த கம்பு அடிக்கின்ற இருக்கின்ற ஏதாவது நுழையிலே இவர் ஏதாவது ஒன்றை பண்ணி இருந்தால் அவரை அரஸ்ட் பண்ணுவார்கள் எதிராக எச்சனை எடுப்பார்கள் அதற்கு ஒரு குரூப்பை ஆகிய எப்பாற்றியவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிஜி ஆட்சி நூத்தி ஒன்றில் முடிகிறது இரண்டு வருடம் ஆட்சி மீதியான ஆட்சி எனவே இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் இந்த அளவு மதிக்கிறது இனி மிருகங்களை சித்திரவதை செய்ய வேண்டாம் வேண்டும் நீண்ட கைத்திலே கட்டி போட வேண்டும் இடங்களிலே கட்டி போட வேண்டும் பிரேக் கொடுங்கள் சாய்ந்த இடங்களால் கண்டால் ஸ்பீடாக போங்கள் அங்கே புல்லு கிடையாது கண்ணீர் கிடையாது அந்த மிருகத்துக்கு வருத்தமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டிச் செல்லுங்கள் அது எனவே உதகையாவை முறைப்படி உதகையாவை படுப்போம் பக்கத்துலவர்கள் எல்லாரும் கொடுப்போம் முறைப்படி கொடுப்போம் இஸ்லாமிய சட்டங்களையும் நம்முடைய உதயாவை செவ்வனே நிறைவேற்றுவதை போதுமானவன் எனவே எல்லாம் நம்முடைய அனைத்து அமல்களையும் கபுள் செய்வானாக வியாழங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவாயாக புற்றாளர்களுடைய பாவங்களை மணித்தருவையாக முஸ்லீங்கள் மூவிங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மணி தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக நமது நாட்டு நெருமைகளை எல்லா உரிமைகளின் நிறைந்ததையோடு அழகாக மீட்டித் தருவாயாக எந்த விதத்திலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி விடாத யாருவா நீ அன்புள்ளவன் யாருவா நீ கிருப்பையுள்ளவன் யாழ்வா நீ நாடியதை செய்ய நாடியதை யாரால் தடுக்க முடியாது யாழ்வா நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது யாழ்லா எங்களுடைய அனைத்து உரிமைகளையும் இருந்ததை விட அதிகமாக அழகாக தந்திருவாயாக எங்களுடைய நெருக்கடிகளை ஏற்படுத்தி விடாய எல்லா சோதனைகளையும் சீராக்கி விடுவாயாக எல்லா நெருக்கடிகளின் கவலைகளையும் முன்னெடுத்து முன்வைக்கிறோம் யாழ்வா எல்லாருடைய உள்ளங்களும் கையில் இருக்கிறது யாருவா அதிகாரிகளுடைய அரசியல்வாதிகளுடைய பொறுப்புகாரியுடைய உள்ளங்களை எங்களுக்கு சாதகமாக நீ திருப்புவாயாக என வரக்கூடிய அமல்களை சீராக செய்ய உதவி செய்வாயாக குருபானுடைய அவனில் எந்த விதமான தொந்தரவு பாதுகாப்பாயாக உனக்காக யகராசை தருவாயாக அனைத்து ஏழைகள் அனாதைகள் விருதுகளுடைய வயிறு பசுகளை நீ போக்குவாயாக சீமானன் வாழ்ந்து களிமாவுடன் வந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக